க்ரம் பிரதானம் அமிர்தா ஹர க்ஷராத்மா ஈஷத்தே தேவ ஏக்தா பிரேரிதாரஞ்ச மத் இவையெல்லாம் சாஸ்திர வாக்கியங்கள் பிரேரிதா என்று மூன்றாக பிரிக்கிறது சாஸ்திரம் சொல்லப்படுறவர் ஜீவாத்மா சொல்லப்படுவது அசித் தத்துவங்கள் பிரேரித்தான்னு சொல்லப்படுபவர் சர்வேஸ்வரனான பகவான் நாம் கீழே சந்திக்கும் போது மூன்று தத்துவங்களை பற்றி சொன்னேன் அசிது ஈஸ்வரன் அசித்துங்கிறது அறிவற்றவை ஞானசூன்யமானவை ஜட பொருள் இப்ப இந்த புஸ்தகங்கிறது ஜட இந்த பலகைங்கிறது ஜட இந்த வேட்டிங்கிறது ஜட மைக்கு ஜட இவ் உடம்பே ஜட பொருள் உலகத்தில் இருக்கிற பிருத்தாப்பு தேஜஸ் வாயு ஆகாசம் அனைத்தும் ஜட பொருள் இது எதுக்கும் அறிவு கிடையாது சைத்தன்யம் அறிவு அறிவற்றவை சைத்தன்யம் அச்சவை இல்லாதனாலே அ சித்து சைத்தன்யம் இல்ல அ தர்மம் இல்லேனா அதர்மம்னு சொல்லலையா அத போல அறிவு இல்லாதபடியால் இவை அசித்துக்கள் ஆனா அதுதான் லோகத்துல முழுக்க கண்ணப்படும் எங்க பார்த்தாலும் அசித்து தான் படும் எதாம் நம்ம கண்ணால பார்க்க முடியறதோ அது எதுக்கு அறிவு கிடையாது ரொம்ப சுலபமா இதை ஞாபகம் சாமி எத எதுக்கெல்லாம் அறிவு கிடையாது லோகத்துல இதுக்கு அறிவு இருக்கா அதுக்கு அறிவு இருக்கான்னு தேட நாம கண்ணால எதை பார்க்க முடியுமோ அது அத்தனைக்கும் அறிவு கிடையாது சாமி மூளைய கண்ணால பார்ப்போமே மூளைக்கு அறிவு கிடையாது ஹிருதயத்த கண்ணால பார்ப்போமே இருதயத்துக்கு அறிவு கிடையாது கம்ப்யூட்டரை கண்ணால பார்ப்போமே கம்ப்யூட்டருக்கு அறிவு கிடையாது தான் அறிவு ஜீவாத்மாவுக்குத்தான் அறிவு ஆனா அவரை கண்ணால பார்க்க முடியாது ஆனால்தான் கண்ணால் பார்க்க தகுந்த அனைத்தும் அச்சித்தங்கள் அது எதுக்கும் அறிவு கிடையாது அப்ப பகவான கண்ணால பார்க்கறோமே கோவிலுக்கு போறோம் விக்கிர ரூபத்துல பார்க்கிறோம் என்ன அப்படின்னு பாதை சேர்த்து சொல்லவில்லை கண்டிப்பா பகவான் அறிவு உள்ளவர்தான் ஆனா அவரே இங்கு விக்கிரக ரூபத்தில் வந்திருக்கிறார் அவரும் அறிவுள்ளவர்தான் சந்தேகம் இல்லை ஆனால் அது தவிர்த்த மற்றவற்றை பற்றி இப்ப தெரிவிக்கிறேன் அது உடனே கோவிலை உதாரணமாக எடுக்க வேண்டாம் அப்ப அறிவற்ற அனைத்தும் அச்சேதனங்கள் அது மிகத்தாழ்ந்தவை அதை காட்டில் உயர்ந்தவர் அறிவே வடிவானவனாக இருக்கும் ஜீவாத்மா அவரைத்தான் போக்தானு சாஸ்திர யோகம் இந்த அறிவில்லாத பொருட்கள் அத்தனையும் அது பழமாக இருக்கட்டும் காய்கறியாக இருக்கட்டும் பாலாக இருக்கட்டும் நாட்டி அரங்கமாக இருக்கட்டும் இது அனுபவிக்கப்படும் பொ அனுபவிக்கிறார்க்கர பொமா இருக்கு யாருக்கு ஒரு போக்தாவுக்கு தேங்குடல் போக்கியமா யாருக்கு ஒரு போக்தாவுக்கு ஜீவாத்மாவுக்கு ஆனா நமக்கு என்ன தோணும் தானே போக்கியமா இருக்கு சிவையா இருக்கும் உடம்பு விழுந்தப்புறம் அந்த நாக்களை என்ன போட்டாலும் சுவைக்க மாட்டேங்கிறது சொல்லியும் அப்ப நாக்கு எல்லாம் சிவை தெரியாது நாக்கு கறிவும் கிடையாது மூளை கறிவும் கிடையாது ஏன்னா மூளை என்னைக்கான உயிரற்ற கீழே விற்பாடு வேலை செஞ்சிருக்கா எடுத்து வேணா ஆசித குடிவைக்குள்ள போட்டு வச்சுக்கலாம் இதை அது வேலை செய்ய போறதே கிடையாது நான் நன்னா சிந்திட்டேன் என்று சொன்ன சேவை எங்க தெரியுமா தொட்டுக்கணும் நன்னா யோசிச்சு பார்த்தேன் இங்க தொடக்கூடாது மனசு இருக்கிறது இந்த இடத்துல மனத்தாலதான் நினைக்க முடியும் மனம்ங்கிறது நினைப்பதற்கு கருவி கண்ணு பார்ப்பதற்கு கருவியோ காது எப்படி கேட்பதற்கு கருவியோ நாக்கு எப்படி சுவைப்பதற்கு கருவியோ மனம் அதை போல் நினைப்பதற்கு கருவி நான் நல்லா நினைச்சு பார்த்தேன் எனக்கு நல்லா தெரியும் எனக்கு நல்ல புத்தி இருக்கு என் இப்படித்தான் தொட்டுக்கணுமே தவிர நம்ம என்னமோ தப்பா தலைய தலையில தொட்டுக்கிறோம் அதனால ஆத்மாவுக்குத்தான் அறிவுண்டு ஆத்மா தான் நினைக்கிறார் நினைப்பதற்கு மனம் ஒரு கருவியாக உள்ளது அவ்வளவே அப்ப கண்ணால் பார்க்க அதை விட்டுடுவோம் அதை காட்டிலும் உயர்ந்தவர் அறிவுடையவரான ஜீவாத்மா மாம்பழம் அறிவற்றது அச்சிச்சு மாம்பழத்தை சாப்பிட்டு சந்தோஷப்படுறது யாரு நாக்குன்னு சொல்லக்கூடாது ஆனா ஆச்சரியம் தெரியுமா நாக்கும் உடம்பும் இருந்தாத்தான் ஜீவாத்மா மாம்பழத்தை சாப்பிட்டு சந்தோஷப்பட முடியும் ஜீவாத்மாவே மாம்பழத்தை சாப்பிடுவாரா அவருக்கு ஒரு உடம்பு இருக்கணும் அந்த உடம்புல நாக்கு இருக்கணும் அப்பதான் அவரால் சாப்பிட்றதுக்கு முடியும் அப்ப ஆத்மா தனித்து இருந்தால் உடலற்றவராக இருந்தால் மாம்பழத்தை சாப்பிட்டு சப்பு கொட்ட முடியாது பூவெடுத்து தலையில சூடிண்டு அப்படி எவ்வளவு அழகா இருக்கேன்னு சொல்ல முடியாது தன்னை கண்ணாடியில பார்த்துண்டு பளவலான்னு இருக்கேன்னு சொல்ல முடியாது நாட்டு கச்சேரி போயிட்டு வந்துட்டு ரொம்ப நன்னா இருக்குதுன்னு சொல்ல முடியாது ஏன்னா ஒரு உடம்பே இல்லையே அது இருந்தா தான் இது இத்தனையுமே பண்ண முடியும் ஆனா அது அனுபவிக்காது எந்த உடம்பு இருந்தா தான் மாம்பழத்தை சாப்பிட முடியுமோ எந்த உடம்பு இருந்தா தான் தண்ணீர் குடிக்க முடியுமோ ஐயோஹோ அந்த உடம்புக்கு அதை அனுபவிக்கிற ஞானமே கிடையாது அந்த உடம்புக்கு அறிவு அதுவே மாம்பழத்தை அனுபவிக்கலாமையோ பண்ணாது பண்ணாதுன்னு எப்ப தெரிஞ்சுக்கலாம் உடம்பு உயிரத்துக்கு என்ன மாம்பழத்தை வாயில போட்டு தெரிஞ்சாலும் சாப்பிடாது அப்ப மாம்பழத்தை சங்கீதம் இது தனி அறிவற்றையவையான அச்சித்துக்கள் இந்த அச்சித்த அனுபவிக்கிறவர் ஆறு அவர் தான் ஜீவாத்மாங்கிற போக்தாக்கியம் இது அனுபவிக்கப்படும் பொருள் இவர் போக்தா அனுபவிப்பவர் ஆனா லோகத்திலேயே வெறும் அனுபவிக்கிறவர் இருந்து அனுபவிக்கப்படும் பொருட்கள் இருந்துட்டா மட்டும் போருமா இந்த லோகத்தை நடத்தி நமக்கு உடம்ப கொடுத்து இது தனி படைத்து செய்யக்கர் வேணும் இல்லையோ அவர்தான் ஈஸ்வரர் பிரேரிதா தூண்டுபவருங்கிறவர் தான் ஈஸ்வரன் அப்ப போக்தா போக்யம் பிரேரிதா அவர் தூண்டித்தான் நாம பிறக்கிறோம் நம்முடைய கர்மத்தினடியாலதான் பிறக்கிறோம் அடிப்படையே ஜா நமக்கு உடம்ப கொடுக்க வேணும் பிரளயத்திலேருந்து மாத்தி சார் தோன்றவர் தான் சர்வேஸ்வரனான ஸ்ரீமன் நாராயணன் அப்ப மூணு தத்துவங்கள் பார்த்துக்கணும் அசித்து சித்து ஈஸ்வரன் அசித்து அறிவற்றவை கண்ணால் காணத்தக்கவை சித்து அறிவு உள்ளது அறிவே வடிவானது ஆனால் கண்ணால் பார்க்க இயலாமல் நுண்ணிய வடி உடையது சர்வேஸ்வரன் அறிவுடையவர் நுண்ணியதாகவும் இருப்பார் எல்லாவிடத்திலும் வியாபித்தும் இருப்பார் ஜீவாத்மா நுண்ணியதா மட்டும்தான் இருக்க முடியும் அனைத்து இடத்திலும் நீக்கமர நிறைந்திருக்க முடியாது ஆனால் சர்வேஸ்வரனோ சின்னத்துக்கு சின்னது அனோரணியான் மகதோமகியான் உபனிஷர் சிறியதக் காட்டிலும் சிறியதா இருக்கார் அனைத்து பெரியதக் காட்டிலும் பெரியதாகவும் இருக்கிறார் அவ்வளவு உயர்ந்ததுதான் பரமாத்ம தத்தம் அப்ப அசித்து சித்து ஈஸ்வரர்கள் இந்த மூனை பார்த்துக்கமோ இல்லையோ இந்த மூனை தெரிஞ்சுக்க வேண்டியது முக்கியம் இந்த மூணுத்துவம் தாழ்ந்தது நடு உயர்ந்தது இப்படி மூன்று வகையா மக்களை பிரிச்சு விடலாம் அப்படின்னு சொன்னயோ இப்ப அது என்னங்கிறத தத்துவம் அப்புருஷா அப்புருஷன்னா அது ஆத்மாவே இல்லை அது ரொம்ப தாழ்ந்தது விடுங்க அதுக்கப்புறம் நடுவுல ஜீவாத்மானு பார்த்தோம்னா அந்த ஜீவாத்மாக்களை மூன்று வகைப்பட்டவர்களா திரிச்சு அதுல ஒருத்தர் ரொம்ப தாழ்ந்தவர் அடுத்தவர் நடு அடுத்தவர் இன்னும் வசந்தவர் யாருன்னா பத்தாத்மா முக்தாத்மா நித்தியாத்மா என்று மூவகை பத்தாத்மாக்கள் தான் நாம ஜீவாத்மாக்களை மூணா பிரிச்சிருக்கேன் முதல்ல மொத்தத்தையும் மூணா பிரிச்சோம் அசித்து சித்து ஈஸ்வரனு டு இப்ப அதுல சித்துன்னு சொல்லப்படுற ஜீவாத்மா அது சப்கேட்டகரி இப்போ அவரை இன்னும் மூணு பேரா பிரிச்சுன்னுட்டோம்னா திருவித சேத்தனா சேத்தனான்னு ராமானுஜர் தெரிவிக்கிறார் அசித்த கூட இன்னும் மூணா பிரிக்கலாம் அது இருக்கட்டும் இப்போதைக்கு மூணாக பிரிப்போம் பத்தாத்மா முக்தாத்மா நித்தியாத்மா பத்தன்னால் தலைப்பட்டிருப்பவன் சிறைப்பட்டிருப்பவன் சிறையன் அதாவது நாம் இன்னும் யாரெல்லாம் மோட்சத்துக்கு போலையோ அவன் அனைவரும் பத்தாத்மா நாம் என்ன சம்சாரத்தில் பாப புண்ணியங்களுக்கு வசப்பட்டு கிடக்கிறோம் நாம் சம்சாரிகள் நாம் எல்லாரும் பத்தாத்மா இது தாழ்ந்தவன் இதுக்கப்புறம் மோட்சம் போனோம் போனோம்னு ஆசைப்பட்டு ஆசைப்பட்டு முமுக்ஷுவானவன் முக்தி அடைகிறான் அவன் முக்தாத்மா முக்தாத்மனா வைகுந்தத்துக்கு போய்ட்டவர் நேற்றி வரைக்கும் இங்கிருந்தார் பகவத் அனுகிரகத்தாலே இன்று வைகுந்தத்தை அடைந்து விட்டார் முக்தி அடைந்தார் முக்தாத்மா அவர் எடைப்பட்டவர் நடுவாக இருப்பவர் இதை காட்டிலும் வசந்தவர் இருக்கார் ஒரு நாள் சம்சாரத்தில் இருந்துட்டு இன்னைக்கு மோக்த்துக்கு வந்தவர் அல்லர் நித்திய ஆத்மா எப்போதும் வைகுந்தத்திலேயே இருக்கிறவர் ஆதிசேஷன் கருடன் விஷனன் பிராட்டி முதலான அனைவர் இவர்கள் அனைவரும் அங்கேயே இருக்கிறார்களோ இல்லையோ இவர்கள்லாம் நித்த சூரிகள் பேர் பெருமானுடைய நித்திய சங்கல்பத்தாலே எப்போதும் அங்கேயே இருக்கும் அவ ரொம்ப வசதியானவா அப்ப பக்தாத்மா தலைப்பட்டு இருக்கிறதுனால முக்தாத்மா இங்கிருந்து அங்க உயர்ந்தவர் ஆனா நடுதான் ஏன்னா நித்திய பாக்குறச்சே இங்க இருந்துட்டு தானே ஒரு நாள் அவர் இங்க வந்திருக்காரு அங்கே இருக்கலையே இதுக்கு தான் சொல்லுவார்கள் என்றோ ஒரு நாள் இப்ப அறிவு மலர்ச்சி ஏற்பட்டிருக்கு நேற்று வரைக்கும் அறிவு ஒழுங்கி இருந்தோம் அப்ப சேத்தனர்களை பத்ராத்மா முக்தாத்மா நித்யாத்மா இப்ப இந்த மூணு பேரை காட்டிலும் பரமாத்மா உயர்ந்தவர் அதனால தான் கண்ணன் கீதையில் வேதே சிரா புருஷோத்தமஹா நானே புருஷர்களுக்குள் உத்தமன் இந்த உத்தமன்கிறது இப்ப என்னென்னு பார்த்துடலாம் அஞ்சு விரலை ஞாபகம் வச்சுக்கோ அங்குஷ்டமாத்திர புருஷா மத்திய ஆத்மனி ஸ்ததி கட்டவர்கள் ஸ்தானத்துல பரமாத்மாவை வச்சுக்கோ இந்த நாளை வச்சுக்கோ இந்த நாள்ல இந்த மூணு விரல ஒன்னா சேர்க்கோ இந்த விரல தனியா வச்சுக்கிட்டோம் இப்போ இப்படி பாக்குற சே மூணு தெரியுதா தோ ஒன்னு தோ ஒன்னு தோ ஒன்னு ஆனா இந்த நடுவாந்தரமா இருக்கிற ஒன்னு மூணா பிரிஞ்சிருக்கு ஆட்காட்டி வரல் இருக்கு நடுவரல் இருக்கு மோதர வரல் இருக்கே இது சுண்டு வரல் இந்த சுண்டு வரல் இருக்கிறது அப்ப அஜித் அஜித்துங்கிறது ஐவற்றது சுருங்க அதுக்கப்புறம் சித்து தான் இது இந்த சித்த மூணா பிரிச்சுக்கலாம் பத்தாத்மா முக்தாத்மா நித்தியாத்மா இது மூணு அப்ப இது ஒரு ஒன்னு இது மூணு சேர்ந்த ஒண்ணு இந்த ரெண்ட காட்டிலும் உயர்ந்ததாக பரமாத்மா இருக்கிறார் அதனாலதான் உத்தம புருஷன் உத்தம புருஷ புருஷ உத்தர புருஷ உத்தம புருஷ சூப்பர்லேட்டிவ் டிகிரி இங்கிலீஷ்ல நீங்க சொல்லி மூணுங்கமாக்களுக்குள்ள ரொம்ப சுமார் புருஷ அவர்தான் பத்தாத்மா உட்புருஷ அவரை விட உயர்ந்தவர் முக்தாத்மா உத்தர புருஷ அவரை விட உயர்ந்தவர் நித்தியாத்மா ஆனா இவ எல்லார காட்டிலும் உயர்ந்த பரமாத்மா உத்தம புருஷன் புஷத்தமன் புரு நான் ஞாபகம் நினைக்கிறேன் நேற்றுக்கு நாம பார்த்ததே நியோகத்து தாம் திருவிதே கர்மசு உத்தம அதம மத்தியமாக ஆஹ உத்தம புருஷன் அதம புருஷன் மத்தியம புருஷன் மிக உத்தமன் யார் பகவான் அவனை ஏன் உத்தமன் சொல்லுகிறோம் காரண சுலபம் எல்லாத்தையும் பண்ணுவார் ஆனா பண்ணினார்னு சொல்லிக் கொள்ளவே இல்லையே இப்படி வேணா மாத்தி ஒருத்தர் சொன்னார் நம்ம எல்லா தப்பையும் பண்ணிட்டு நான் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லித்தரா புரியா எல்லா நல்லத்தையும் பண்ணிட்டு தான் சொல்லிக்க கூடாதுன்னு அர்த்தம் அதுக்குன்னு தப்பை பண்ணிட்டு ஊர் எல்லாத்தையும் உரைக்களத்தில் எடுத்து விட்டு அடிச்சு எல்லாம் பண்ணிட்டு நான் ஒண்ணுமே இல்லையனுட்டு போய் வீட்டுக்குள்ள முடங்கி விட்டுறாரு அப்படிப்பட்ட பத்தி நம்ம பேசல எல்லா நல்லத்தையும் செய்வார் ஆனா தான் செய்தோம்னு சொல்லி மாட்டார் ஆனால்தான் உத்தம புருஷன் அத்தோஸ் நீ லோகே வேதே பிரசிதா சந்திதே தனம் திரையேவ அதனாராஜன் இந்த மூணு பேரும் சொத்திருந்தாலும் இல்லாதவர்கள் அது எப்படி சுவாமி சொத்து இருந்து இல்லாதவாழ் பல பாரியா மனைவிக்கு சொ இருந்தாலும் இல்லாதுக்கு சமம் தாசகா வேலைக்காரருக்கு சொத்து இருந்தாலும் இல்லாததுக்கு சமம் சுதஹா பிள்ளைக்கு சொத்து இருந்தாலும் இல்லாததுக்கு சமம் ஏனால் அவரவர்கள் யாருக்கு வசப்பட்டிருக்கிறார்களோ இந்த சொத்து அவாததாகத்தான் கருதப்படும் இந்த கருத்தை பார்த்தோன்னே என்னமா எப்படி சொல்லலாம் நமக்கு சத்துனூர் கோவம் ஒரு மூலியம் இன்கம் டாக்ஸ்ல போய் கேட்டு பாருங்க மைனரா இருக்கிற வரைக்கும் அந்த இன்கம் கிளப் ஆயிடும் இன்கம் டாக்ஸ்ல கிளப்பிங் ஆப் இன்கம்னு சொல்லலாம் நம்ம பிள்ளை மைனரா இருக்குன்னு சொன்னா அதுக்கு இன்கம் வந்தா கூட தாப்பனாரோட சொத்துக்குவான் அதே போலத்தான் இங்கீஸ் ஹோதர் இப்போ ஒரு பிள்ளை மைனர் அவனுக்கு என்னென்ன இருக்கிறதோ அவன் சொத்தனையும் தந்தையாரத்தான் சாரும் பாரியா பத்னிக்கு என்ன சொத்து இருக்கோ அது கணவனைத்தான் சாரும் வேலைக்காரர் என்ன சொத்து இருக்கோ அது முதலாளியைத்தான் சாரும் இந்த மூணுமே நம்ம உலகத்திலேயே பார்த்தோம் இல்லையா பாப்போம் பாரியா தாசஹா மனைவிக்கு இருக்கிற சொத்து கணவனது நம்ம உலகத்துல இருக்கிறதெல்லாம் விட்டுடுவோம் ஒரு சட்டானா உழைச்சு நன்னா சம்பாதிக்கணும் வேடிக்கை சொன்னார் சாமி அது கல்யாணம் சாணி இல்லை துப்பு கிடையாது செய்வோம் நல்லா பணக்கார வீட்டு மணமகளாக பார்த்து கல்யாணம் பண்ணிடுவோம் பண்ணிவிட்டு அவ்வளோதான் அப்புறம் மொத்த சொத்தும் கொடுக்க போறார் பொண்ணையும் கொடுத்தார் சொத்தையும் கொடுத்தா ரொம்ப ஹாப்பியாகவும் வாழ ஆரம்பிச்சுக்கணும் இல்லையோ முதல் உதாரணம் யார் தெரியுமோ நாராயணன் ஏன்னா மொத்த சொத்துக்கும் தேவத்தை மகாலட்சுமி தாயார் இவர் எதான்னு சம்பாதிச்சாரோ கல்யாணம் பண்ணிவிட்டேன் அது தான் ஒரு பண்டை அதுலேருந்து ஸ்ரீயப்பதி லட்சுமிநாதன் லக்ஷ்மி பதி சுவாமி நீ என்ன பண்ணிருந்தா லக்ஷ்மியை கல்யாணம் பண்ணிட்டேன் அந்த மொத்த சொத்துக்கும் அதிபதி தான் பிராட்டி என்னைக்கா சொத்துன்னு அவங்ககிட்ட கிளைம் பண்ண போறா நானே ஒன் சொத்து தான் அகலகல்லையே நிறையும் என்பதுன்னு அவன் திருமார்க விட்டு பிரியாமல் அமர்ந்திருக்கிறாள் அப்ப பிராட்டியே பெருமானை சார்ந்திருந்து இந்த சொத்தெல்லாம் அவனது அடுத்து தாசஹா தாசன் தாசனுடைய சொத்தெல்லாம் பெருமாள் தான் அடியவர்களிடத்துல என்ன இருந்தாலும் அவ என்ன சொல்றா எல்லாம் பகவன் ஒன்னுதுதான் சுவாமி ஒன்னு லோகத்துல இருக்கிற வேலைக்காரர் சொத்து முதலாளியாரோ இல்லையோ நம்ம என்ன ஞானம் பக்தி வைராக்கியம்ங்கிற தாசன் என்னென்ன சொத்து வச்சிருக்காங்களோ இது இத்தனையும் பெருமாள் அவர் கொடுத்த இந்த சரீரம் இந்த வாழ்க்கையினால்தானே சம்பாதிச்சோம் அதை பெற்றுக்கொண்டோம் அடுத்தது சுத்தகா பிள்ளை பிள்ளையனுடைய சொத்தத்தனையும் தந்தையாரத்தான் சேரப்போறது ஏனெனில் அவரை பெற்றெடுத்தவரே அவர் தான் ஆத்மாவை புத்தரநாமாசின்னு சொல்லுவார் தந்தையே பிள்ளையாக பிறக்கிறான் பிள்ளை என்ன சொத்து கொண்டவனா இருந்தாலும் அது தந்தையாரத்தான் சாறும் வேலைக்காரர் பிள்ளை இவர்கள் மூவரும் சொத்துடையவராக இருப்பினும் அவர்களது உடையவர்களாக கருதப்பட மாட்டார்கள் அவர்கள் ஆரை சார்ந்திருக்கிறார்களோ அவர்களை தான் சாரும் என்ன இந்த ஸ்லோகத்தில் சொல்றார் இன்னும் பல மூன்றுகளை எதிர்பார்ப்போம் இந்த விதூர நீதி ஆடியோ ப்ராட்காஸ்டை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி